श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला जनक शंकरो देवस्थ वंदे कुंजराननम या देवी स्तूयते सामे विबुर्वेदपारगैसत जिह्वाग्रे ब्रह्म सरस्वती श्रीदक्षिणा मूर्ति सुदेशेन्द्र दैपा सूत्रकृत ஷீஷங்கிரேஷி கிமா வித்தியை தவிரம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ண சதாசிவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அமத் குத்தன மாதிரி சாா மேவ त्वमेव त्वमेव त्वमेव संप्रदाय மேவிரவிணம் மேவெவ நமோ ப்ரோம விதையோ வம்ச ஷிபியோ மஹோ நமோ குருபியோபிப்போமைவாஹமஸ்மி ீஹரிம் பரமானம் உபேஷ்டாரமீஸ்வரம் வியப்பம் சுவோகா காரணம் தம் நமதாவது ஆசகஸ்வ மசியரீமரம் ஆோஹி சூப்பேத்தோஹன்வய தயோரைக்கியம் பிரபியம்தரம் ஆதிசங்கரர் இந்த அபரோக்ஷானுபூதி கிரந்தத்தில் பதினேழாவது ஸ்லோகத்தில் இருந்து பதினாறாவது ஸ்லோகத்திலிருந்தே சொல்லலாம் பதினாலாவது ஸ்லோகத்தில் அந்த பிரம்மன் நான் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொன்னார் உபாதான காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மம்தான் ஆத்மா என்ற கருத்து சொல்லப்பட்டது பதினாறாவது ஸ்லோகத்தில் அப்புறம் பதினேழாவது ஸ்லோகத்திலிருந்து இந்த இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகம் வரையிலும் ஆத்ம அனாத்ம விவேக்கம் செய்யப்படுகிறது நான் என்ற சொல்லுக்கு உண்மையில் பொருள் என்ன நான் என்ற சொல்லுக்கு நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருக்கிறது நான்னு சொல்கிற போது நமக்கு உடம்பு தான் ஞாபகத்துக்கு வருது நான் வகுப்புக்கு வந்திருக்கேன்னா எது வகுப்புக்கு வருது உடம்புக்கு தான் வருது உடம்பு தான் வருது இப்போ நான்கிற சொல்லை நம்ம பயன்படுத்தும் பொழுதெல்லாம் அந்த நான்கிறத நம்ம உடலாகத்தான் கருதுகிறோம் அப்புறம் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் ஓரளவுக்கு உடலாக கருதுறதுங்கிறது ஒன்று இருக்குது அதைத்தான் ரொம்ப அதிகமாக சொல்கிறார் அப்புறம் நாம் புரிஞ்சுக்கணும் நான்ங்கிற ஒரு தனி மனிதனாக நம்மளை நினைக்கிறோம் அப்படி நினைக்கிறபோது த தனி உள்ள தனி மனசுங்கிறது தனியாக இருக்குது அப்புறம் வந்து ஜீவன் உயிர் அப்படிங்கிறது சாஸ்திர உபதேசம் வேதாந்த சாஸ்திரம் அத்வைத்த வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால் நீ உடம்பு இல்லை நீ மனசும் இல்லை நீ உயிரும் அல்ல நீ எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள உணர்வாக இருக்கிறாய் எல்லாவற்றையும் வியாபித்திருக்கிற உணர்வே நீ உணர்வுதான் உயிர்களுக்கு உயிரான இறைவனாகவும் உயிர்களாகவும் சொன்னோம் இல்லையா உணர்வே தூய உணர்வே உயிர்களுக்கு உயிரான இறைவனாகவும் உயிர்களாகவும் உள்ளங்களாகவும் உடல்களாகவும் உலகங்களாகவும் உறவுகளாகவும் மாயையால் காட்சியளிக்கிறது இல்லை ஜாலம் நம்ம இந்த வாழ்க்கையை உண்மைன்னு நம்பின்றிருக்கோம் கல்பித்தமான பிரபஞ்சம் இதனை காணல் போலில் காணல் நீர் போலே நீ எண்ணி சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கு நந்தனார் நாடக கீர்த்தனை ஆக இந்த வாழ்க்கையை இந்த உடல் வாழ்க்கையே தனி வாழ்க்கையை இங்கிலீஷில் சொன்னால் இண்டிவிஜுவாலிட்டி தமிழில் சொன்னால் அகங்காரம் தன்னுணர்வு இந்த தன்னுணர்வே ஒரு கற்பனை இந்த தன்னுணர்வை நாம் என்ன பண்ணுறோம் அப்பப்போ நாம் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் தூக்கத்தில் பகவான் கொஞ்சம் கழட்டி வைக்கிறார் இந்த தன்னுணர்வு அகங்காரத்தை நாம் தூக்கத்தில் இயற்கையாக பகவான் நமக்கு மாயக்கு ஏதோ கருணை போல் இருக்குது நமக்கு மேலே ஆகையினால் தூக்கத்தில் இந்த தன்னுணர்வு சற்று நேரம் கழட்டி வைக்கப்படுகிறது அல்லது ஓய்வெடுக்கிறது விழிப்பிலும் கனவிலும் தன்னுணர்வு மாயையால் வேலை செய்கிறது தன்னுணர்வு மாயையால் விழிப்பையும் கனவையும் அனுபவிக்கிறது தன்னுணர்வு மாயையால் சற்று நேரம் ஓய்வெடுக்கிறது உண்மையில் தன்னுணர்வுக்கு இடமே இல்லை தன்னுணர்வு இந்த இண்டிவிஜுவாலிட்டி டோட்டாலிட்டி இங்கிலீஷில் சொன்ன ரெண்டுமே உண்மை கிடையாது ரெண்டு இண்டிவிஜுவாலிட்டி டோட்டாலிட்டி எஷ்டி சமஷ்டி ரெண்டுமே உண்மை அல்ல இதுதான் கொஞ்சம் ஆழமான விஷயந்தான் இதுதான் ச சம்சார நிவிறிக்கு பரம உபாயம் நம்முடைய துன்பங்கள் அடியோடு நீங்குவதற்கு உற்ற உபாயம் இதை தவிர வேறு இல்லை நான்பந்தா வித்தியதேயனாய ஆனால் நமக்கு என்ன பண்ணுறது நமக்கு இண்டிவிஜுவாலிட்டியும் வச்சுக்கணும் துக்கமும் வரப்படாது எப்படி இருக்கணும்னா நடக்குமா அது அது காயின் மாறி இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரத்தான் செய்யும் ஆகையினாலும் இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்ள வேண்டியிருக்கு நமக்கு வந்து இந்த ஃபிசியோ எப்படி திரும்ப திரும்ப பண்ண பண்ணால் எப்படி அது சரியாகிறதோ அது மாதிரி என்ன சொல்கிறது மைண்டு தெராப்பியாக இது இது ஒரு தெராப்பி மாதிரி தான் திரும்ப திரும்ப அபியாசம் பண்ணுறோம் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் என்னது ஆத்மா வினிஷ்கலகா ஏகா நியாமகா அந்தகா प्रकाशक स्वच्छ अनात्मा, सद्रूप निको अनात् सकल अनेकम्यक बाह्यमय अशुचि பிரகாஷ்யா அப்படி வேணால் போட்டுக்கலாம் தாமசா சங்கஹா அப்புறம் அனித்யா அசத்ரூபா அசன்மயா இதெல்லாம் ஆத்மாவோட லக்ஷணங்கள் என்ன அனாத்மாவோடய லட்சணம் என்ன இந்த உடம்புக்குள்ள இருந்துட்டே உடம்பையும் மனசையும் எல்லாவற்றையும் நான் நீக்கிறேன் இது நான் இல்லைன்னு சொல்லி இந்த உடம்பில் இருந்துக்கிட்டே நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த உடம்போடு எனக்கு தொடர்பில்லாத நிலையை தினமும் நான் அனுபவிக்கிறேன் பகல் ராத்திரியிலையும் அவ்வப்பொழுது பகலிலும் அனுபவிக்கிறேன் சுசுப்தி சமாதி மூர்ச்சாங்கிறாங்க சுசுப்தின்னா தூக்கம் சமாதினா சமாதி அவஸ்தை மூர்ச்சான்னா மயக்கம் அனஸ்தீஷியா கொடுத்தா மயக்கம் இருந்து கொடுத்தா ஆப்ரேஷன் பண்ணுற போது என்ன ஆகுது அபிமானத்தை காணும் இப்போ நம்மளும் என்ன சொல்கிறோன்னா இந்த மருந்தை அப்ளை பண்ணி பண்ணி இதுவும் என்ன பண்ணுறது இந்த தனித்தன்மையை நீக்கிறது திரும்பவும் வராது இது அறிவால் நம்ம நீக்கிறோம் அதைத்தான் இங்கே பண்ணின்னு இருக்கோம் ஆக இது ரெண்டையும் ஒன்றா நினைக்கிறது இதை காட்டிலும் அஜ்யானம் என்ன இருக்க முடியும் கிம் அஜானம் அத்த்பரம் அத பரம் அஞானம் கிம் அஸ்தி இதை காட்டிலும் வேறு அறியாமல் என்ன இருக்க முடியும் தன்னையே சரியாக அறியாமல் இருக்கானே தான் யாருங்கிறத அறியாமல் ஏன் இன்பத்துன்பத்துக்கு ஆளாகணும் அப்படி சொல்லி தன்னை தன்னை நம்மளை நமக்கு நன்றாக புரிய வைக்கிறது அபரோக்ஷ அனுபூதி அதெல்லாம் நம்ம முன்னாலே பார்த்துருக்கோம் சரி அடுத்த ஸ்லோகம் மஸ்திரா எத்வாசனம் நாதிதீப்வத் தீப்ம் எண்ணுயிர் தானரப் பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் தன்னுயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் திருக்குறள் ஆக தன்னை பற்றிய தான்கிறது அறப்பெற்றவனை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவரும் தொழுவார்கள் வணங்குவார்கள் அப்படின்னு மற்றவங்க வணங்கிறதுக்காக தான் அற வேண்டியதில்லை அப்புறம் வணங்குவான் ஒருத்தன் திட்டுவான் அதுக்காக இல்லை பொதுவாக சொல்கிறார் தன்னுயிர் தானற பெற்றானை ஏனைய மண்ணுயிர்கள் எல்லாம் தொழும் மண்ணுயிரெல்லாம் தொழும் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது இந்த இருபதாவது ஸ்லோகத்தில் ஆத்மா பிரகாஷகான்னு சொல்லப்பட்டது ஆத்மா பிரகாஷகா தேகஹா தாமசஹா இவர் ஸ்தூல சூக்ம சரீர ஆத்ம விவேக ஸ்தூல சூக்ம ஸ்தூல சரீரத்தை அனாத்மா என்றும் ஆத் சைத்தன்யத்தை ஆத்மா என்றும் உபதேசம் பண்ணுறார் ஆத்மா பிரகாஷகம்னு சொன்னார் ஆத்மா எல்லாவற்றையும் ஒளிர்விக்கிறது அப்படின்னு சொன்னார் எல்லாவற்றையும் ஒளிர்விக்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் நான் இப்படி சொல்லி பார்த்தா தெரியும் நான் புத்தியை அறிகிறேன் என்னுடைய அறிவை அறிகிறேன் என்னுடைய அறிவை நான் அறிகிறேனா இல்லையா சந்தேகம் இருக்கா எனக்கு நீங்கள் சொன்னது புரிஞ்சது புரியலேங்கிறது புரியறதா இல்லையா புரிஞ்சதுங்கிறதும் புரியறது புரியலேங்கிறதும் புரியுறது அப்போது அறிவை அறியும் அறிவாக நான் இருக்கிறேன் என்னுடைய அறிவையும் என்னுடைய அறியாமையையும் அறிபவனாக நான் இருக்கிறேன் ஞாபகம் வச்சுங்க நம்ம ஒரு நியாயம் வச்சுருக்கோம் அறியப்படு பொருள் அறிபவன் அறிபவன் அறியப்படு பொருள் திரஷ்டா திருஷ்யம் இல்லாட்டி திருக்கு திருஷ்யம் காண்பவன் காணப்படு அறிபவனுக்கு வேறானது நியாயம் அறியப்படு பொருள் அறிபவனுக்கு வேறானது அறியப்படு பொருளின் குணங்கள் எதுவும் அறிபவனை பாதிக்காது அடிய அறியப்படு பொருள்களின் தன்மைகள் எதுவும் அறிபவனை பாதிக்காது அறிபவனுக்கு கிடையாது அறிபவனுக்கு கிடையாது இந்த நியாயத்தை மறக்கக்கூடாது அதாவது அறிபவனும் அறியப்படு பொருளும் வேறு வேறு அறியப்படு பொருள் அறியப்படு பொருளின் தன்மைகள் அறிபவனுக்கு கிடையாது அறிபவனுக்கு கிடையாது இவ்வளோதான் இந்த விஷயம் மறக்கக்கூடாது அப்போது என்னுடைய புத்தியினுடைய தன்மை அறிவு அறியாமை அறிவையும் அறியாமையையும் அறிகின்றேன் ஆக அறிவும் அறியாமையும் எனக்கு இல்லை அது புத்தியோடது அறிவும் என்னுடைய அறிவும் என்னுடைய அறியாமையும் என்னால் அறியப்படுவதால் அறியப்படுகின்ற அவைகள் நான் அறியப்படுகின்ற அவைகள் நான் அது என்னை சார்ந்துள்ள புத்தியினுடைய ப்ராப்பர்ட்டி குணம் தன்மை இயல்பு இப்போ என்ன சொல்கிறேன் என்னுடைய அறிவையும் அறியாமையையும் நான் பிரகாசப்படுத்துகிறேன் என்னுடைய அறிவையும் அறியாமையையும் நான் பிரகாசப்படுத்துகிறேன் என்னுடைய மனதில் இருக்கிற சுகதுக்கங்களை நான் பிரகாசப்படுத்துகிறேன் அறியிறேன் பிரகாசப்படுத்துகிறேன் என்னுடைய இந்திரியங்களை நான் பிரகாசப்படுத்துகிறேன் இந்திரியங்களை அறிகிறேன் அப்படி வச்சுக்கோங்க இந்திரியங்களை அறிகிறேன் இந்திரியங்கள் நான் அல்ல அது இந்த ஞானத்தோடைய பார்க்கணும் அப்புறம் உலக பொருள் உங்களையெல்லாம் அறிகிறேன் அறிகின்றவர்கள் அறியப்படுவது வேறு அறிபவன் வேறு அறிபவன்கிற போது என்ன அர்த்தம் என் உடம்பையே நான் அறியிறபோது உடம்பு நான் அல்ல என்னுடைய உள்ளத்தையே நான் அறிகிற போது என்னுடைய உள்ளம் நான் அல்ல என்னுடைய புத்தியை நான் அறிகிறபோது புத்தி நான் அல்ல நான் இவைகளையெல்லாம் உணர்வாக இருக்கிறேன் இந்த உணர்வு வந்து இந்த ஜடப்பிரகாசம் மாதிரி நினச்சிக்க கூடாதுங்கிறார் அவர் இந்த ஸ்லோகத்தில் எத்து பதார்த்த அவபாசனம் தத்து ஆத்மனகா பிரகாசத்துவம் அதாவது பதார்த்த அவபாசனம்னா என்ன பொருள்களையெல்லாம் விளக்குவது பொருள்களையெல்லாம் விளக்குவது எந்த எந்த ஒன்று பொருள்களையெல்லாம் விளக்குகின்றதோ அந்த ஆத்மாவினுடைய வில ஆத்மாவினுடைய பிரகாசமானது பிரகாசப்படுத்துகின்ற பிரகாசப்படுத்துகின்ற பிரகாசப்படுத்தப்படுகின்றவர்களுக்கு பிரகாசத்தை பிரகாசமாக எது இருக்கோ அப்படி போடணும் எது ஆத் எது பதார்த்தங்கள் யாதொன்றால் ஒளிர்விக்கப்படுகின்றனவோ அந்த ஆத்மாவினுடைய பிரகாசமானது அக்னி முதலானவைகளை போன்று பிரகாசப்படுத்துவது அல்ல பகல்ல சூரியனும் இரவில் சந்திரனும் மற்ற நேரங்களில் தீபங்களும் பொருள்களை விளக்குகின்றன அக்னியாதி தீப்திவத்து ந தீப்திகி அக்னியாதின் அக்னி முதலானவைகள் பிரகாசப்படுத்துவதை போல அல்ல நம்ம வந்து உடனே ஜோதியா நினச்சிக்கக்கூடாது இது ஜோதியாக மனசில் கற்பனை பண்ணிக்கக்கூடாது ஏதோ மனசுக்குள்ள ஒரு ஜோதி கிளம்புற மாதிரி ஏதோ நமக்கு இந்த ஜோதின்னு சொன்னாலே ஏதோ விளக்கு சுடர் தான் ஞாபகத்துக்கு வரும் அந்த மாதிரி ஜோதியை கற்பனை பண்ணிக்கக்கூடாது வெளியிலேயும் ஜோதி இல்லை சில பேர் என்ன பண்ணுறாங்க அருள் பெரும் ஜோதி பாருங்கள் அருள் பெரும் ஜோதி அருள் ஆதியும் அந்தமும் இல்லை அருள் பெரும் ஜோதி இந்த ஜோதிக்கு அருள் ஆதி எந்தம் இருக்கா இல்லையா எந்த ஜோதிக்கு ஒரு ஒரு கோயில் கட்டி அதுக்குள்ளே ஒரு விளக்கை வச்சு சில பேர் விளக்கை மாத்திரம் கும்பிட்றாங்க அதுக்கு நிறைய திரையெல்லாம் போட்டு அப்புறம் ஒரு அந்தந்த திரைக்கு தத்துவங்கள்லாம் சொல்லி அந்த திரையெல்லாம் நீக்கி ஏழு திரை போட்டு ஏழு திரையை நீக்கி அப்புறம் பார்த்தா அந்த ஜோதி தெரியும் அந்த ஜோதிக்கு ஒரு தீபாராதனை பண்ணி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க கண்ணை மூடி உட்கார்ந்தா எதை தியானம் பண்ணுவாங்க இப்போ இங்கே கண்ணை மூடியெல்லாம் தியானம் பண்ணுங்க தட்சிணாமூர்த்தியை சுலபமாக தியானம் பண்ணலாம் தட்சிணாமூர்த்தி பார்த்து பார்த்து பழக்கம் இருக்குது தட்சிணாமூர்த்தியை கண்ணை மூடி தியானம் பண்ணலாம் அதே மாதிரி அந்த ஜோதியையும் ஜோதியை தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஜோதியை எல்லோரும் கண்ணை மூடினா அந்த கோயிலில் இருக்கிற அந்த விளக்கு அந்த விளக்கு தாங்க பகவான் ஆயினாலும் அந்த விளக்குக்கு முக்கியத்துவம் கொடுத்து விளக்கையே தீபாராதனை பண்ணுறதுனால நம்ம உடனே அந்த ஜோதியவே நம்ம நினச்சிட்ருக்கோம் ஞாபகம் வச்சுக்கணும் ஆத்மஜ்யோதி இந்த அக்னிஜ்யோதியை போன்றது அல்ல அப்படிங்கிறார் ஆத்மஜ்யோதி அக்னி ஜோ ஆத்மாவே ஜோதி அது வந்து இந்த ஜோதி இந்த மாதிரி பிரகாசம் இல்லை அது நான் நான் வந்து எல்லாத்தையும் விளக்குகிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அது வந்து உணர்வே ஒளி உணர்வொளி ஆத்ம ஜோதிஹி இது ஜடஜோதி அது சித் ஜியோதி இது ஜடப்பிரகாசம் அது சித் பிரகாசம் அதுனா எதோ நினைக்கப்படாது நான் நான் சித் பிரகாஷ ஸ்வரூபம் அப்படி இல்லை அக்னி மாதிரின்னு நினச்சிட்டோம்னா என்னாகும்னா அக்னி இல்லாத விளக்கு இல்லாத இடத்துல எப்படி இருட்டு இருக்கோ விளக்கு இல்லாத எப்படி இடத்துல இருட்டு இருக்கோ எப்படி நமக்கு பொருள்கள் விளங்கலையோ அப்படி இங்கேயும் பொருள்கள் விளங்காமல் போயிடும் அதனால் அதாவது என்ன சொல்கிறோம் ஒளியையும் இருளையும் ஒளிர்விக்கும் ஒளி ஆத்ம ஜோதி ஒளியையும் நான் அறிகிறேன் இருளையும் நான் அறிகிறேன் இருட்டு எதனால் பிரகாசப்படுத்தப்படுகிறது இருள் என்பது எதனால் பிரகாசப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இருள் ஆத்ம சைத்தன்யத்தினால் தான் பிரகாசப்படுத்தப்படுகிறது அறிவையும் அறியாமையையும் எது ஒளிர்விக்கிறதோ அறிவையும் அறியாமையையும் எது ஒளிர்விக்கிறதோ அதுவே எதை ஒளிர்விக்கிறது இருளையும் வெளியில் நாம் பார்க்குற இருளையும் ஒளியையும் ஒளிர்விப்பது ஆத்மஜ்யோதி கண்ணு தான் அறியிறது கண்ணு தான் வெளிச்சத்தையும் அறியிறது சொல்லுவோம் கண் அறிகிறது எது மனசு மனசு அறியறது எது ஆத்மா நான் ஆத்மாவை அறியறது எதுன்னு கேட்கப்படாது அதோடு நிறுத்திக்கணும் அறிபவனாக மட்டும் நான் இருக்கிறேன் இதெல்லாம் அறியப்படுபவைகளாக இருக்கின்றன ஆக அதை சொல்றார் எதா நிஷி ஆந்தியம் பவேத் இந்த விளக்கு வெளிச்ச மாதிரின்னு நினைச்சுகிண்டா நமக்கு பார்வை இருக்காது இந்த இழு இருட்டுலேயும் நமக்கு பார்வை இருக்குது இருட்டிலையும் நமக்கு பார்வை இருக்கிறது இருட்டை விளக்கின்றிருக்கிற பார்வை இருக்குது அந்த பார்வைன்னா அது ஒன்றும் பொருள் தெரியல பதார்த்தங்கள்லாம் ஒன்றும் தெரியல ஆனால் இருள் தெரிகிறது இருளை எதனால் அறிகிறாய் அப்படின்னு கேட்டால் இருளை கண்ணால் அறிகிறேன் அப்படின்னு சொல்லலாம் கண்ணு எப்படி அறிகிறது வெளிச்சம் இல்லாமல் வெளிச்சம் இருந்தால் தானே அறியும் எதுவுமே ஆக என்னால் கண் எப்படி அறியும்னு கேட்டால் கண்ணை மனது அறிகிறது மனதை நான் அறிகிறேன் எனவே நான் மனதின் மூலமாக கண் மூலமாக இருளை ஒளிர்விக்கிறேன் இருளை ஒளிர்விக்கிறேன் உணர்வொளியாகிய நான் மனம் வாயிலாக கண்கள் மூலமாக இருளையும் ஒளிர்விக்கிறேன் ஒளியையும் ஒளிர்விக்கிறேன் ஒளியை தெரி கொள்வது ஏது கண் கண்ணை அறிந்து கொள்வது எது மனம் மனதை அறிந்து கொள்வது நான் வேற ஏதோ ஒன்று நினைக்கிற ஆண்டவன் சொல்லிடப்படாது நான் தான் அறியறேன் ஆக ஒளியையும் இருளையும் கண் அறிந்தாலும் கண்ணை விளக்குகின்ற மனம் மனதை விளக்குகின்ற ஆத்மா அது ஞாபகம் வச்சுக்கணும் அது ஏதோ வெளிச்சம்னு நினச்சிக்காதீங்கோ அது என்ன சர்வத்திர பிரகாசம் சர்வதா பிரகாசம் அது எப்பொழுதும் எங்கும் எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்துகிறது அவ்வளவுதான் இல்லாட்டி இது தோஷம் வருங்கிறார் அக்னியை இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் என்னன்னு கேட்டால் ஆத்மாவினுடைய பிரகாசத்தன்மையானது நெருப்பினுடைய பிரகாசத்தன்மையை போன்றது அன்று ஆத்மாவினுடைய பிரகாசத்தன்மையானது நெருப்பினுடைய பிரகாசத்தன்மையை போன்றது அன்று நெருப்பினுடைய பிரகாசத்தன்மை போல ஆத்மாவினுடைய பிரகாசம் இருக்குமானால் இருளில் பார்வை இல்லாமல் போகும் இருளில் இருளை விளக்க முடியாது போகும் இருளை அறிய முடியாதது ஆகிவிடும் கண்ணை மூடிண்டா கூட இருள் இருக்கு வச்சுப்போம் கண்ணை மூடிண்டா கூட இருள் இருக்குது கண்ணை திறந்தால் வெளிச்சம் இருக்குன்னு வச்சுப்போம் கண்ணை மூடினாலும் அந்த இருளை தெரிஞ்சுக்கிறது எது அந்த இருளை தெரிந்து கொள்வது அந்த அதை ஜோதிவ ஜோதிகின்னு சொல்கிறோம் ஜோதிஷாம் ஜோதிகின்னு உபனிஷத் சொல்கிறது அது ஒளிக்கெல்லாம் ஒளி இருளையும் ஒளியையும் ஒளிர்விக்கும் அறிவொளி அப்படி சொல்லணும் இருளையும் ஒளியையும் ஒளிர்விக்கும் அறிவொளி சரி அடுத்த ஸ்லோகம் யம் மூத்திஹோஜன மமாயா டட்டதிரேஹோ திருவா தி ஜனமித் இந்த இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகமும் இருபத்தி மூணாவது ஸ்லோகமும் இந்த மற்ற ஸ்லோகங்கள்லாம் பாருங்கள் அதில் வந்து ஆத்ம அநாத்ம விவேகம் பண்ணப்பட்டது இந்த இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் ஆத்மாவினுடைய பிரகாசத்தை நீ எப்படி புரிஞ்சிக்கணும் இந்த ஜடப்பிரகாசம் மாதிரி ஏதோ ஒரு இது வரையறைக்குட்பட்ட ஒரு ஜோதியாக நீ நினச்சிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் அப்புறம் இருபத்தி மூணாவது ஸ்லோகம் எதற்கு சொல்கிறாருன்னா இந்த உடம்பு நமக்கு வேறாக இருந்தும் நம்ம தான் இந்த உடம்புன்னு நினைக்கிறோமே இதை விட நமக்கு என்ன முட்டாள்தனம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது இந்த ஸ்லோகம் இந்த இருபத்தி மூன்றாவது ஸ்லோகம் இந்த உடம்பு நமக்கு வேறாக இருக்கிறது என்று தெரிந்தும் கூட இந்த உடம்பாகவே நம்மை நாம் கருதிக்கொள்ளுகிறோமே நம்மெல்லாம் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்கிறார் அதாவது யோசிக்க மாட்டேங்கிறான் அப்படியே யோசித்தாலும் அது மனசில் ஆழமாக பதிய மாட்டேங்கிறது அவ்வளோ தூரத்துக்கு சரீரத்தை தேகாத்ம புத்தி பலமாக இருக்குது அதை வந்து நிந்தனை பண்ணுறார் தேகாத்ம புத்தியை நிந்தனை பண்ணுறார் தேகத்தை கருவியாகத்தான் கருதணுமே தவிர தேகத்தை நான் நினைக்கக்கூடாது நான் இந்த உலகத்தோட விவகாரம் பண்ணுறத்துக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கருவியாக நினைக்க எனக்குன்னா ஞாபகம் வச்சுக்கணும் ஜாகிரதை மாயையால் இந்த கரு இது ஒன்று உண்டாக்கப்பட்டிருக்கு இதை நான் ரொம்ப நான் நினச்சி இது பண்ணக்கூடாது இதனுடைய குணதோஷங்களெல்லாம் என்னுடையதான் நினச்சி நான் துக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் கருத்து இந்த முதல் வரி பாருங்கள் தேகோகமித்தியம் மூடஹா திருத்வா திருஷ்டத்யஹோ ஜனஹா நேற்று கீதை விளக்க நேற்று கீதெல்லாம் கொஞ்சம் இருந்தாலும் இன்னைக்கு இதுக்காக நான் திரும்பவும் சொல்கிறதுனால அயம் மூடகா ஜனஹா இந்த மூட அறிவை நன்கு பயன்படுத்தாத மனிதன் தன்னை பற்றிய விஷயத்தில் நன்கு அறியவை பயன்படுத்தாத மனிதன் அயம் மூட ஜன அயம் மூட ஜன அஹம் தேக இன் உடல் என்று நான் உடல் என்று திருவா திஷதி என்று கருதி நிற்கிறான் திருத்வானா அதை தரித்து நிற்கிறான் என்ற எண்ணத்தை கொண்டவனா இருக்கிறான்னு அர்த்தம் திருத்வா திஷ்டத்தினா என்ற எண்ணத்தை கொண்டவனாக இருக்கிறான் அயம் மூடஹாஜனஹ் அர்த்தம் சிந்திக்காத மனிதன் அப்படின்னு பொதுவாக இல்லாட்டி நம்மளே சொல்லிக்கலாம் இந்த முட்டால் இருக்கானே இப்படி நம்மளையே காமிச்சிக்கிறது மூடமத்தேன்னு இன்னொருத்தனை சொன்னால் அவன் நம்மளை திட்டு என்ன பண்ணுறது நம்ம சாஸ்திரத்துல எல்லாம் அடிக்கடி ஓ மனமே ஏ நெஞ்சே அப்படின்லாம் சொல்கிறது யாரை பார்த்துன்னா இன்னொருத்தரை பார்த்து இல்லை நம்ம நெஞ்சை பார்த்தே நம்ம சொல்லிக்கிறோம் நம்ம மனசை பார்த்தே சொல்லிக்கிறோம் முட்டாள் ஏ முட்டாள் நம்மளை சொல்லிக்கிறது செல்ஃப் கிரிட்டிசிசம் இங்கிலீஷில் சொன்னேன் தன்னைத்தானே நிந்தனை பண்ணிக்கிறது இன்னொருத்தர் நிந்தனை பண்ணினா ஒத்துப்போமா நம்மளை நம்மளை இன்னொருத்தர் நிந்தனை பண்ணால் நமக்கு பிடிக்காது நம்மளே நம்மளை நிந்தனம் பண்ணின்ட்டா நமக்கு அது நாம் பண்ணிக்கலாம் நீ பண்ண முடியா அப்படி பார்த்தா உனக்கு உங்கள்கிட்ட ஆயிரம் குறை சொல்லுவேன் நான் அப்படிம்போம் ஆகையினால் அந்த அர்த்தத்தில் இல்லை தன்னையே இன்னொருத்தரை சொல்கிறதாகவும் சொல்லலாம் சில பேரை பார்த்து சில ஜனங்கள்லாம் அறியாமையினால் கஷ்டப்படுறதை பார்த்தா ஜாதகத்தை தூக்கிட்டு ஓடுறதும் அங்கேயும் இங்கேயும் ஓடுறதும் அந்த காரியத்தை பார்க்கும் அதையும் இதையும் பண்ணவும் பாட்ட கஷ்டம் போகிறதுக்காக வேண்டி யாத்திரைகளும் தானங்களும் தவங்களும் திரும்ப திரும்ப செய்ய ஒரு ஒரு நிறைய பேர் ஒன்று ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க இதை செய்ங்க அதை செய்ங்க ஒரு பிரச்சனை வந்துவிடனா போச்சு நமக்கு உடம்பு சரியில்லை என்ன உடனே ஆளாளுக்கு வைத்தியம் சொல்லி நமக்கு என்னென்னா நோயே பரவாயில்லை இந்த வியாதியே அனந்த் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வைத்தியத்தை பார்க்குற ஆளாளுக்கு ஏகப்பட்ட பேர் ஒரு ஒருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லப்போகுது என்ன நமக்கு போரும் போருமாட்டா சாமியா அப்படியா அப்படி ஆயிடும்னு வச்சோங்க இல்லை நான் டாக்டர்கிட்ட பார்த்துட்ருக்கேன் இருக்கட்டும் எங்கள் டாக்டர் ஒருத்தர் இருக்கார் நீங்கள் பாருங்களோ அவங்க டாக்டர் தான் டாக்டர் மற்ற டாக்டர்லாம் டாக்டர் இல்லை என்ன பண்ணுறது அது மாதிரி எதுக்கு சொல்கிறேன் இந்த இது அதெல்லாம் வந்து அது ஒரு விஷயம் எல்லாத்தையும் ஓடு ஓடுன்னு ஓடுறோம் ஆனால் வந்து நான் யார் ஏன் ஓடுறேன் என்ன பண்ணுறேன் இது நியாயம் நான் செய்கிறதில்ல என்னத்துக்காக இவ்வளோ கஷ்டப்படணும் நான் அப்படின்னு பார்த்தா அது அவ்வளோ தூரத்துக்கு நம்ம சேர்ந்து போயிட்டோம் இந்த உடம்போடு அவ்வளோ தூரத்துக்கு நம்மை பிணைத்து கொண்டு விட்டோம் அயம் மூடஹா ஜனஹா இந்த முட்டாள் மனிதன் அகம் தேகஹா இதி திருத்வா நான் உடல் என்று கருதி உடல் என்று கருதி நிற்கிறான் உடல் என்று உடலை தரித்து கொண்டு நிற்கிறான் இருக்கிறான்னு அர்த்தம் இந்த திருத்வா திருஷ்டத்தையே பேர் எடுத்துக்கணும் தேகா அகம் இந்தயதி அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அது ரெண்டாவது வரியை படிச்சுட்டு முதல் வரியை படித்தாதான் இது கிளியராகும் இந்த ஸ்லோகம் ரெண்டாவது வரியில் என்ன சொல்லியிருக்கிறார் அயம் அயம் தேகா மம தேகா இது ஜாத்வா அப்பி மமாயம் இத்தியப்பின்னு இருக்கு அயம் இத்தியப்பி அது எப்படி படிக்கணும்னா தேகா சப்ளை பண்ணிக்கணும் மம தேகா அயம் தேகா இந்த உடம்பு என்னுடைய உடம்பு இவாபி என்று அறிந்தும் கூட என்று அறிந்தும் கூட ஞாத்வா சாதாரண விவகாரத்தில் இந்த இருக்குங்கிறவர் அடிக்கடி நம்ம என்ன சொல்கிறோம் என்னுடைய உடம்பு சரியில்லைங்கிறோம் என்னுடையன்னு சொல்லிட்டாலே அந்த உடைய அந்த சம்பந்தம் வந்து தினிஷ்டகான்னு பேர் சம்பந்தம் வந்து மமன்னு சொன்னால் என்னுடையது என்னுடைய உடம்பு நன்றாக இல்லை அப்படிங்கிறான் அப்புறம் வந்து இந்த பாழா போன உடம்பு அப்படி வேறு என்னொந்துக்கிறது அப்படி சொல்கிறது இல்லையா என்ன புண்ணியம் செஞ்சுதோ இந்த உடம்பு அப்படின்னு வேணாலும் சொல்லலாம் அப்போது எனது அயந்தேகா சில சமயம் என்ன சொல்கிறான் இந்த உடம்பு படுத்துறது அப்படிங்களாம் என்னுடைய உடம்புன்னு சொல்லலாம் அயம் தேகா மம தேகா இது ஞாத்வா அபி என்று அறிந்தும் கூட எப்படி அறியிறானா ஹடதிரஷ்டா எப்படி இதுக்கு இது ஞாபகம் வச்சுக்கணும் ஆத்மா ஆத்மா தேகாத் பின்னா ஏ நிறியவாத் திருஷ்யத்துவாத் கடவது அதாவது எது என்னால் அறியப்படுகிறதோ அதற்கு வேறானவன் நான் எது என்னால் அறியப்படுகிறதோ வேறானவன் நான் எது என்னால் அறியப்படுகிறதோ வேறானவன் நான்னு புரிஞ்சின்ற பிறகு அது நான் இல்லையே அதை தான் என்னுடையது இந்த தேகம் நீ சொல்கிறபோது அதுக்கு வேறானவனாகத்தான் இருக்க அந்த சம்பந்தமே என்னது வேறேங்கிறத காட்டுறது உனக்கும் அதற்கும் உள்ள சம்பந்தமே அது வேற நீ வேறேங்கிறத காட்டுறது கட்ட திரஷ்டா வடிகட்டின முட்டாளுங்கிறார் வடிகட்டின முட்டாள்னா என்னென்னா அதுக்கு உதாரணம் ஒருத்தம் என்ன பண்ணால் ராணியை வந்து ஆணியை செவத்தில் அடிக்கிறதுக்கு தலைகளாக வச்சுன்னு விட்டான் அந்த தலையை அந்த பக்கம் வச்சு இந்த கூர்மையாக இருக்கிறது இந்த பக்கம் வச்சுன்னு அடிக்கிறான் அடித்து இவன் சொல்கிறான் அடிச்சு அடிச்சுட்டு இருக்கேன் தயாரி ஆணி தயாரித்தவன் முட்டாள்கிறா சரியாக தயண எந்த பக்கம் தலை வைக்கணும் எந்த பக்கம் இந்த கூர்மையை வைக்கணும் தெரியாமல் பண்ணியிருக்கான் பார் அப்படின்னு அவன் கூட சொன்னான் இது இந்த செவத்துக்கு இல்லை அந்த செவத்துக்கு அதான் ரெண்டுமே சரியான ஆளுன்னு அர்த்தம் அது மாதிரி இவங்க தான் அதான் வடிகட்டின முட்டாளன்னா முட்டாளெல்லாம் சேர்த்து வடிகட்டினா இவர் சிறந்த முட்டாளாக இருப்பார்னு அர்த்தம் அதுதான் வடிகட்டின முட்டாளு அர்த்தம் முட்டாள்களெல்லாம் தொகுத் எல்லாரையும் சேர்த்து அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி இதில் யார் ஹ ரொம்ப முட்டாள் அப்படின்னா இவன் தான் இல்லையா அதுதான் வடிகட்டின முட்டாள் அது வடிகட்டின முட்டாளுன்னா அர்த்தம் வடிகட்ட முடியுமா முட்டாளை அப்படின்னா என்ன அர்த்தம் முட்டாள்களிலெல்லாம் தலை சிறந்தவர்கிறதுக்கு வடிகட்டின முட்டாளன்னு சொல்கிறேன் யார் இது நம்ம யாரும் இல்லை இவ்வளவு தூரம் இந்த உடம்பை நான் என்னுடையது என் இதுன்னெல்லாம் சொல்லிவிட்டு இது இருக்குது பாருங்க இது இது படுத்துகிற பாடு அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ணுறான் அதை வந்து தானாகவே நினை இதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கடைசியில் நான் உடம்புதானே அப்படின்னு நினச்சிக்கிறானா அதுதான் சொல்கிறார் சர்வதா எப்பொழுதும் எப்போ அனுபவமாக இருக்குது சர்வதா அனுபவம் என்ன அனுபவம் நான் தேகத்துக்கு பின்னமானவன்கிற அனுபவத்தை அனுபவித்துக்கொண்டும் கூட உடலுக்கு வேறானவன் என்கின்ற அனுபவத்தை அனுபவித்துக்கொண்டு கூட என்ன சொல்லுகிறான் அகம் தேகா धृत्वा धृत्वा तिष्ठति. तिष्ठति. எப்படி படிக்கணும் மூட अहम् இவ அய धृत्वा तिष्ठति. अहो. अय्यो अंदो परीतापम अब श्लोक पढ़ा ब्रह्मा सचिदानंद ना देहोह्यसद्रूप ज्ञान मिलुच्य बुध नाहं சச்சிதானந்தலக்ஷ நாஹம் தேகோஹியசதூபித் புதை ஞானம் என்றால் என்ன அப்படிங்கறத சொல்றாரு இந்த எல்லாத்துலேயும் வந்து இர கடைசி ரெண்டாவது வரி ஒரே மாதிரி தான் இருக்க போகிறது பாருங்கள் நாகம் தேஹோ ஹெசத்ரூபா நாகம் தேஹோ ஹெசத்ரூபா அதனால் இருபத்தி நாலாவது ஸ்லோகத்தில் இருந்து இருபத்தி எட்டாவது ஸ்லோகம் வரைக்கும் ரெண்டாவது வரி என்னது நாகம் தேஹோ ஹெசத்ரூபகா ஞானமித்யுச்சதே புதை நான் உடல் அல்ல நான் உடலல்ல அது மாத்திரமல்ல அசத்ரூபமான உடல் அல்ல இருப்பற்ற உடல் அல்ல அனித்தியமான உடல் நிலையற்ற இருப்பற்ற உடல் நான் நிலையற்ற இருப்பற்ற உடல் நான் ஞானத்தினுடைய ஒரு பகுதி இது நான் நிலையற்ற இருப்பற்ற உடல் அல்ல அசத்ரூபகாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் நிலையற்ற இருப்பற்ற அசத்ரூபக டைரெக்டாக அர்த்தம் வந்து இருப்பற்ற இருப்பற்றன்னா என்ன அர்த்தம் பல வகுப்புகளில் சொல்லியிருக்கேன் ஞாபகம் வச்சுக்கணும் இருப்பு ஏதாவது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் இப்போ இந்த இது மூடி இருக்குது இது டம்ப்ளர் இது வந்து இது வந்து வெள்ளியில் ஆயிருக்கு வெள்ளியில் பண்ணப்பட்டிருக்கு இது வெள்ளியாக டம்ப்ளரான்னு கேட்டால் என்ன சொல்கிறது இது ரெண்டும் வெள்ளி இதுக்கு பேர் மூடி இதுக்கு பேர் வெள்ளி டம்ப்ளர் இதுக்கு பேர் டம்ளர் இப்போ நான் நம்ம சொல்கிறோன்னு வச்சுங்களேன் அதாவது நான் என்ன சொல்கிறேன் வெள்ளியை நான் வச்சுன்னு டம்ளர் உங்களுக்கு கொடுக்கட்டுமா வெள்ளியை நான் வச்சுக்கிட்டு டம்ளர் உங்களுக்கு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது வெள்ளி தான் டம்ளராக காட்சி அளிக்கிறது வெள்ளி தான் டம்ளராக காட்சி அளிக்கிறது டம்ளருங்கிறது அசத்ரூபம் டம்ளருங்கிறது அசத்ரூபம் தட்டுங்கிறது அசத்ரூபம் வெள்ளிங்கிறது உதாரணத்தில் சத்ரூபம் கடைசியில் வெள்ளியும் அசத்ரூபந்தான் பிரம்மந்தான் சத்ரூபம் தூய உணர்வு தான் சத்ரூபம் அப்புறம் பாடத்தில் அப்படியே போ புரிகிறதுக்காக சொல்லு ஆ டஸ்குங்கிற சொல் அசத்ரூபம் அப்புறம் உட்டுங்கிறது மரம்ங்கிறது சத்ரூபம் கடைசியில் எல்லாத்தையும் லயப்படுத்திகிட்டே போனால் என்ன ஆகும் கடைசியில் உணர்வு மட்டுமே உண்மை எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஆக இந்த ரெண்டாவது வரியை பார்த்துங்க நாகம் தேகோ ஹெசத்ரூபகா நான் உடல் அல்ல இருப்பற்ற நிலையற்ற உடல் நான் அல்ல ஞானம் அதை ஞானம் என்று ஞானமிதி புதைஹி உச்சியே இதனை ஞானம் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இதையே மெய்யறிவு என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் அப்புறம் முதல் வரியில் ஒன்று இருக்குது நான் உடம்பு இல்லைன்னா என்னவா இருக்கேன் நான் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் அகம் பிரம்ம ஏவ நான் பிரம்மே இதுதான் ரொம்ப முக்கியம் நான் பிரம்மே பிரம்மம்னா அர்த்தம் விவர்த்த உபாதானமான பிரம்மஸ்வரூபமே நான் விவர்த்தோபாதானமான பிரம்மஸ்வரூபமே நான் பிரம்மங்கிற வார்த்தைக்கு ப்ஹத்தமத்வாத் பிரம்மன்னு பேர் இன்ஃபினிட்னு பேர் இங்கிலீஷில் இன்ஃபினிட் பூர்ணம் எங்கும் நிறைந்தவன் மெய்பொருள் இதுதான் இன்னொரு வாஷையில் சொன்னால் நான் கடவுளே நான் கடவுள்னா ஞாபகம் வச்சுக்கணும் கடவுளுக்கு சக்தியெல்லாம் நமக்கு வேண்டாம் கடவுளுக்கு கடவுளுக்கும் எனக்கும் எது ஆதாரமோ அது போகும் கடவுள் எல்லா சக்தியும் நான் கொஞ்சம் சக்தி தான் உடையவன் அந்த அர்த்தத்தில் சொல்லலை கொஞ்சம் சக்தி உள்ள நான் எப்படி எல்லா சக்தியும் கடவுளாக முடியும் அப்படி ஆக முடியாது கடவுளுக்கும் எனக்கும் எது ஆதாரமோ அதைத்தான் இங்கே பேசுகிறோம் அலைகள் கடல் உதாரணம் எடுத்துனிங்கன்னா அலைகள் கடல் தண்ணீர் எத்தனை இருக்குது அலைகள் கடல் தண்ணீர் எத்தனை பொருள் இருக்குது ஒன்று தான் இருக்குது தண்ணீர் தான் கடல் என்று அழைக்கப்படுகிறது தண்ணீர் தான் அலைகள் என்று அழைக்கப்படுகிறது அலைகள் இசிகோல் டு உயிர்கள் அலைகள் இசிகோல் டு உயிர்கள் கடல் இசிகுவல் டு கடல் இசிகோல் டு எல்லா சக்தியும் உடைய கடல் இசிக்கொல்ட்டு கடவுள் தண்ணீர் இசிக்கொல்ட்டு பிரம்மம் தண்ணீர் பிரம்மம் ஏன் கடல் சகுண பிரம்மம்னு போட்டாலும் சரி சகுண பிரம்மம் அல்லது சகுண பிரம்மமே போறோம் சகுண பிரம்மம் அபரப்பிரம்மம் கடல் இசிக்கொல்ட்டு அபரப்பிரம்மம் சகுண பிரம்மம் தண்ணீர் நிர்குணப் பிரம்மம் இப்போ நிர்குணப் பிரம்மந்தான் சகுண பிரம்மங்கிற கடலாகவும் கடலாகவும் அலைகள்ங்கிற உயிர்களாகவும் காட்சி அளிக்கிறது அப்படி புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம் உதாரணம் சொல்கிறோம் ஆக கடல் என்பது ஒரு கற்பனை அலைகள் என்பது ஒரு கற்பனை தண்ணீர் என்பது உண்மையான பொருள் தண்ணீருக்கு அந்நியமாக கடலோ அலைகளோ கிடையாது அதே போல நிர்குண பிரம்மம் பரபிரம்மத்துக்கு அந்நியமாக சகுண பிரம்மமோ ஜீவர்களோ கிடையாது ஆக என்னால் அகம் பிரம்மைவ நான் பிரம்மேங்கிற போது இந்த உடம்பை சொல்லலை இந்த உடம்பு மனசு புத்தியோட சேர்த்துன்னு சொல்லலை இந்த உடம்பு மனசு புத்தியெல்லாம் அறியற உணர்வைத்தான் குறிப்பிடுறோம் அகம் பிரம்மைவ ஆக இது வரையறைக்குட்பட்டது உடலும் மனமும் இதெல்லாம் வரையறைக்குட்பட்டது நான் வரையறைகளுக்கு உட்படாதவன் இடத்தாலும் காலத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாதவன் இந்த சொற்கள் எல்லாம் நிறைய மனசில் புரியணும் இடத்தாலும் இந்த உடம்பு இடத்தால் வரையறுக்கப்பட்டிருக்கு காலத்தால் வரையறுக்கப்பட்டிருக்கு ஒரு பொருளாக வரையறுக்கப்பட்டிருக்கு இது மைக்கு மைக்கு நான் உடம்பு இல்லை உடம்பு மைக்கு இல்லை அது மாதிரி வரையறுக்கப்பட்டிருக்கு ஆனால் எல்லாத்துலேயும் சொன்னோம் இல்லையா அந்த சத் சத்துன்னு சொன்னோம் இல்லையா சதவியகான்னு சொன்னோம் அதை ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாவற்றிலும் இருக்கிற இருப்பாக இருப்பது பிரம்மம் பிரம்மைவ அகம் ஏவ போட்டதுக்கு காரணம் என்னதுன்னா பிரம்மந்தான் நான் நாகம் தேகஹா நெய்வாகம் தேகஹா நான் உடல் அல்லவே அல்ல உடம்பு அல்லவே அல்ல நான் பிரம்மே தான் பிரம்மம் மட்டுமே தான் அது மாத்திரமல்ல சமஹா எல்லாம் திரும்ப திரும்ப மனசில் பதியறதுக்காக சொல்கிற அகம் சமஹா அஸ்மி நான் எல்லாவற்றிலும் யூனிஃபார்மா இங்கிலீஷில் சொன்னால் யூனிஃபார்ம் யூனிஃபார்ம்னா யூனிஃபார்ம் போட்டுக்கிறது இல்லை எல்லாத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அந்த மனிஷா பஞ்சகத்தில் ஒரு ஸ்லோகம் வரும் அதாவது கங்கையில் தெரிகிற சூரியன் கங்கையில் கங்கை தண்ணீரில் பிரதிபிம்பிக்கிற சூரியன் அப்புறம் அந்த செருப்பு தைக்கிறதுக்காக ஒரு குட்டை வச்சுருப்பாங்க அந்த குட்டையில் ஒரே அழுக்காக இருக்கும் கருப்பு தண்ணியாக இருக்கும் அதுலேயும் சூரியன் பிரதிபிம்பிக்கிறது அதுலேயும் சூரியனுடைய நிழல் இருக்குது கங்கையை தூய்மையான கங்கை தண்ணீர்லேயும் நிழல் இருக்குது இன்னும் அறகுறையாக இருக்கிற தண்ணீர்லேயும் நிழல் தெரிகிறது ஆனா இந்த நிழல் எல்லாத்துலேயும் சமமாக இருக்குது ஆனால் வஸ்துக்கு உட இதெல்லாம் தண்ணீர் வேறையாக இருந்தாலும் பிரதிபிம்பம் சமமாக புரிகிறதுக்காக சொல்கிறோம் ஆகாசம் எல்லாத்துலேயும் சமமாக இருக்கிற மாதிரி அப்படி சொல்லணும் சமமாக இருக்கிற மாதிரி அகம் சமஹா அஸ்மி இந்த உடம்பு ஒரே விஷமம் மனதில் ஒரே வேறு வேற்றுமை எண்ணங்கள் நிறைந்திருக்கின்றன உள்ளம் முழுவதும் வேற்றுமை எண்ணங்கள் மயமாக இருக்கின்றன உடலில் ஏகப்பட்ட வேற்றுமை தலை காலு கண்ணு மூக்கு எத்தனை வேற்று வேற்றுமை இருக்கு ஆக சமஹா அஸ்மி அஹம் பிரம்மா அஹம் சமஹா ஏவ அஸ்மி இதெல்லாம் சமஹாக்கு ஆப்போசிட் விஷமஹா வேற்றுமைனு அர்த்தம் விஷமஹா வேற்றுமை சமஹா ஒற்றுமை அனைத்திலும் ஒற்றுமையாக நான் இருக்கிறேன் ஒன்றான பொருளாக இருக்கிறேன் அப்புறம் அடுத்தது என்னது சாந்தா நான் நித்தியசாந்தனாக இருக்கிறேன் நான் எப்பவும் அமைதியாக இருக்கேன் மனசில் வந்து சாந்தி வரலாம் சாந்தி போகலாம் மனசனுடைய சாந்தியையும் அசாந்தியையும் நான் பார்க்குற நான் நித்தியசாந்தன் இந்த உண்மை புரிஞ்சாலும் மனசு அடங்கிடும் மனசில் தானே இந்த பிரச்சினையெல்லாம் இருக்குது நான் யார் நான் யாருங்கிற கேள்வியெல்லாம் கேட்டுருக்கோம் மனசும் அடங்கிடும் ஷாந்தகா சாந்தகான்னா அமைதியானவன் அர்த்தம் ஏதோ பிரச்சனை இருந்தால் தானே அமைதி ஏதோ போராட்டம் இருந்தால் தானே அமைதி போராட்டத்தை அறிபவன் அமைதியாக இருக்கிறானா போராடுகிறானான் போராட்டத்தை அறிபவன் அமைதியாக இருக்கிறானா போராடுகிறானான் மனசுக்குள்ளே ஒரே போராட்டம் மனசுக்குள்ளே ஒரே போராட்டம் அந்த போராட்டத்தை என் மனசுக்குள்ளே நிறைய போராட்டம் ஒரே போராட்டமாக இருக்குதுன்னு நான் அறியிறேன் போராட்டத்தை அறியிறேன் நான் போராட்டத்துக்கு வேறானவனாக இல்லையா வகுப்பில் நல்லா தான் புரியுது போராட்டத்துக்கு வேறானவன் அப்போ போராட்டம் யாருக்கு மனசை சேர்ந்துது நான் யார் போராட்டமற்றவன் எனக்கு ஒரு போராட்டம் கிடையாது என்றைக்கும் போராட்டம் இருந்ததும் இல்லை இருக்கிறதும் இல்லை இருக்க போகிறதும் இல்லை வந்த இரு இதுக்கு முன்னால் இருந்த போராட்டம் கல்யாணத்துக்கு முன்னால் இருந்த போராட்டம் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த போராட்டம் எல்லா போராட்டமும் எடுத்துக்கூடாது இந்த கட்சி வர்றதுக்கு முன்னால் ஒரு போராட்டம் அந்த கட்சி வர்றதுக்கு முன்னால் இன்னொரு போராட்டம் இப்படியே போராட்டமாக இருக்குது ஆனால் எனக்கு ஒரு விதமான போ கிடையாது ஒரு விதமான ஃப்ளக்ஷுவேஷன் என்ன ஃப்ளக்ஷுவேஷன் மைண்டில் இருந்தாலும் அதை நான் இக்னோர் பண்ணுறேன் கொஞ்சம் கஷ்டம் தான் இது பிரகாஷப் பிரபுத்தி சோகமேவ சாண்டவ ந்வேஷ்டி சம்பிரவுத்தானி ந நிவத்தானி காங்க்ஷதி பகவத்கீதை பதினாலாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் பார்த்திங்கன்னா தெரியும் கிருஷ்ணர் சொல்கிறார் மனசு அமைதியாக இருக்கிறத குறித்து இவன் சந்தோஷப்படுறதில்லை மனசு அமைதியாக இருக்கிறத குறித்து இவன் சந்தோஷப்படுறதில்லை மனசில் படபடப்பு இருக்கிறத குறித்து இவன் வருத்தப்படுறதில்லை மனசு ஒரே டல்லாக இருக்கேன்னு சொல்லி அதை பற்றியும் இவன் கவலைப்படுறதில்லை பிரகாச பிரவருத்திச்ச மோகமே வச்ச பாண்டவ அந்த கரணத்தில் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணத்தினுடைய தர்மங்கள் வந்து வந்து ஃப்ளக்சுவேட் ஆயிண்டே இருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தான் சொல்ல முடியுமே தவிர பீஸ் அப்படியே இருக்குதுன்னு சொல்ல முடியாது பீசஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பீஸாக இருக்கலாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் மனசில் ஒரே அது இப்படி இப்படி குழப்பமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது மனசில் குழப்பம் இருக்குது உனக்கு இல்லையே அப்படின்னா எப்படி இருக்கும் மனசில் தானேப்பா குழப்பம் உனக்கு எங்கே குழப்பம் நீதான் அதை குழப்பத்தை அறியிற நீ உனக்கு குழப்பியா குழப்பத்தை அறியிற நீ குழம்பனாப்பா குழம்பியா இது யாருக்கா வெளியில் தெரியுமா தெரிய ஆத்ம பிரத்யக்ஷம் அபரோக்ஷ அனுபூதி நமக்கு தான் தெரியும் புரிகிறது இல்லை இப்போ சொன்னால் புரியறத சுவாமி புரிகிறது இருந்தாலும் படாத பாடுபடுத்துறது அதோடு இருக்க வேண்டியிருக்கே இருந்துட்டு போட்டுமே வெளியில் இருக்கிற சாமி நதியில் தண்ணி ஓடிகிட்டே இருக்குது அலை அலையாக போயின்ண்டே இருக்குது அது நம்ம நம்ம உட்காந்தால் வேடிக்கை தான் பார்ப்போம் அது மாதிரி நம்ம மனசையும் வேடிக்கை பார்க்கணும் நம்ம மனசு ஒரு கடல் மாதிரி அலையில் தண்ணி மோதிண்டே இருக்குது வந்துக்கிண்டே இருக்குது அந்த அலையெல்லாம் வேடிக்கை பார்க்குற மாதிரி நினச்சோம் நம்ம மனசே நம்ம வேடிக்கை பார்க்கணும் வேடிக்கை பார்க்குறபோது நம்ம என்னவாக இருக்கோம் சாந்தா சாந்தாக அதுக்கு தான் இதெல்லாம் படிச்சுட்டே இருக்கணுங்கிறது திரும்ப திரும்ப இதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா மனசில் போயிடுத்துன்னு சொன்னால் நம்ம சாந்தியை எதிர்பார்க்க மாட்டோம் சாந்தியே சாந்தியை எதிர்பார்த்தா சாந்தி எப்படி கிடைக்கும் நான் சாந்த சாந்தாக புல்லிங்கத்தில் போட்டிருக்கேன் சாந்தி ஸ்திரீலிங்கத்தில் என்ன போடணும் அது ஸ்ரீலிங்கம் ஆகுது புல்லிங்கம் அதனால தான் சொல்கிறது அலிங்கஹா கிடையாதுப்பா சாந்தா அடுத்தது என்னதுன்னு அகம் பிரம்ம சமஹா சாந்தா சச்சிதானந்த லக்ஷணஹா சத்து சத்துன்னு அனுர்த்தம் எப்பவும் இருக்கேன் ஞாபகம் வச்சுக்கணும் நான் வந்து விவகாரம் பண்ணுற போதும் நான் இருக்கேன் விவகாரங்கள் எதுவும் பண்ணாத பண்ணாத நிலையில் இருக்கேன் தூக்கத்தில் எப்படி இருக்கும் ராகு கிரஸ்திவா கரேந்து சத மாயாசமாதநாத் அதுதான் முக்கியம் எனக்கு சன்மாத்திர கரணோபசம் சன்மாத்திரஹா அதாவது எங்கள் குருநாதர் சொல்வார் நான் ட்ரான்சாக்ஷன் இருக்கிறதுனால நான் எக்ஸிஸ்டன்ஸ் நினச்சிக்காதே நான் டிரான்சாக்ஷன் ஈஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ் நினைக்கக்கூடாது அதாவது விவகாரம் இல்லாமல் நான் இல்லைன்னு நான் இருக்கேன் விவகாரம்னா டிரான்சாக்ஷன் வேர்ல்டு நான் இருக்கேன் கரணோபசம்ஹரணதா அதனால் என்ன அர்த்தம்னா நான் வந்து எத்தனை நிகழ்ச்சிகள் வந்தாலும் போனாலும் அதுக்கெல்லாம் இருப்பாக இருப்பேன் என் மீது திரை உதாரணம் திரும்பவும் ஸ்கிரீன் பேசுறது அகம் எல்லாத்துக்கும் ஆதாரம் சத்ரூபமாக இருக்கேன் இருப்பாக இருக்கிறேன் அதே ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா சத்ரூபத்தை அசத்ரூபம்னு பார்த்தோம் ரெண்டாவது நேரில் அசத்ரூபத்துக்கு அர்த்தம் பார்க்குறப்போ பார்த்தோம் சத்து அகம் சத்து சித்துன்னா என்ன அர்த்தம் சித்துன்னு சொன்னால் உணர்வாக இருக்கிறேன் சித்தாக இருக்கிறேன் உணர்வாக இருக்கிறேன் இதுக்கெல்லாம் நான் திரும்ப திரும்ப அர்த்தம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன் அசித் ஆனந்த அர்த்தம் அகம் சத்து இருப்பு தூய இருப்பாக இருக்கிறேன் தூய உணர்வாக இருக்கிறேன் அப்புறம் என்னதுன்னா ஆனந்தமாக இருக்கிறேன் எதனால் ஆனந்தமாக இருக்கேன் உடம்பாக இருந்தால் ஆனந்தமாக இருக்க முடியுமோ என்னை உடலாகவோ உள்ளமாகவோ கருதிக்கொண்டால் நான் ஆனந்தமாக இருக்க முடியாது அது என்னை வரையறுக்கும் நான் நான் என்னென்னு சொல்லுவேன் நான் தனியாக இருக்கேன் என்னை யாரும் என்னன்னு கூட கேட்குறது இல்லை எனக்கு நாதியே இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் சரியான அஜானி ஏன்னா தனியாக யார் மதிக்கிறார் ஒருத்தரும் மதிக்கிறது இல்லை நாதி இல்லாமல் போயிட்டேன் சுவாமி அப்படின்னா ஆனந்தோ ஆனந்தத்துவம் ஆனந்தா நீ இன்னத்துக்கு நீ உன்னை உடம்பாக நினச்சின்ண்டியானா உன்னை உடம்பாக மனசோட உன்னை ஐடென்டிஃபை பண்ணிண்டியானா உடல் மனதாக உன்னை நீ கருதிக்கொண்டாயே ஆனால் என்ன சொல்லுவேன்னா உடல் மனதாக கருதிக்கொண்டால் இந்த பிரச்சனையெல்லாம் வரும் நம்மளை மதிக்கிறவங்க அஞ்சு பேர் இருப்பாங்க மதிக்காதவங்க அஞ்சு நாலு ரெண்டு பேர் இருப்பாங்க அப்போ உடனே மனசுக்குள்ளே என்னாகும்னா நம்மளை ஏதோ தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி ஒரு எண்ணம் எடுதோன்னா ஒரு நினைவு உட்கார்ந்து தனியாக உட்காந்து என்ன பண்ணுறது தெரியாமல் அழகிறது இல்லாட்டி யாராக கிடச்சா வருத்தப்படுறது இப்படிலாம் இல்லையா ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது உன்னை உடலாக கருதிக்கொண்டால் துக்கம்தான் ஆனால் நீ உணர்வு ஆனந்த ஸ்வரூபம் அதுக்கு பிரமாணம் தூக்கம் வேறு என்ன தூக்கத்தில் இந்த உடம்போடு ஒன்று ஐடென்டிஃபை பண்ணிக்காத போது உனக்கு துக்கம் இல்லை இருக்க நீ இதோடு ஐடென்டிஃபை பண்ணிக்கிண்டாதான் இது அதை சொல்லி சொல்லி மனசுக்கு நம்மளை வந்து நம்முடைய தனித்தன்மையை நாம் அழிக்க வேண்டும் அறிவால் அழிக்க வேண்டும் நம்முடைய தனித்தன்மையை நாம் அறிவால் நம்மை பற்றிய அறிவால் அழிக்க வேண்டும் எல்லாரும் கடவுளே எல்லாராலேயும் மதிக்கப்படுறாரா கடவுளை கூட இல்லைன்னு சொல்லி அவரை மதிக்காதவங்க இருக்காங்களா இல்லையா அப்படி இருக்கிற போது நம்மெல்லாம் எம்மாத்திரம் அப்படி நினச்சி பார்க்கணும் ஆகையினால நான் தனிமைப்படுத்தப்பட்டேன் என்னை யாரும் கவனிக்கிறது இல்லை எனக்கு யாரும் மரியாதை கொடுக்கறதில்லை எனக்கு யாரும் அன்பு செலுத்துறதில்ல என்னை யார் இப்போ எனக்கு என் பேரில் ஒரு நேசிப்பே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இமோஷனல் ப்ராப்ளம் உணர்ச்சி பிரச்சனைகள் அதெல்லாம் நமக்கு தீரணும்னா அதுக்கு ஒரே வழி அகம் ஆனந்தோஸ்மி ஆனந்தோஸ்மி கற்பனை இல்லை இதுதான் உண்மை சச்சிதானந்தத்துக்கு எதிர்ப்பதம் என்ன தெரியுமோ அனிர்த்த ஜடதுக்கம் சச்சிதானந்தத்துக்கு எதிர்ப்பதம் அனுர்த்த ஜட துக்கம் அனுர்த்தம்னா என்ன அசத்து ஜடம்னா என்ன உணர்வற்றது துக்கம்னா துக்கமயமானது இந்த உடம்புல நாம் அனுபவிக்கிற சுகம் எல்லாமே துக்கம் கலந்த சுகந்தான் துக்கம் கலக்காத சுகமே கிடையாது ஆனால் இந்த துக்கமும் சுகமும் ஆனந்தத்தின் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனந்தமாகிய என்னிடத்தில் இந்த உடம்பும் மனமும் புத்தியும் கற்பிக்கப்பட்டு அவைகளில் இன்பங்களும் துன்பங்களும் கற்பிக்கப்படுகின்றன நான் பேரின்ப வடிவம் சச்சிதானந்த லக்ஷணகா ஆனந்த ஸ்வரூபம் இதை திரும்ப சொல்லணும் நாகம் தேகா அடிக்கடி சொல்லி பார்த்துக்கணும் மனசில் பதிய வைக்கிறதுக்காக சொல்றார் இது அபரோக்ஷ அனுபூத் க்ளாஸில் வந்து அனுபூதி வரலேன்னு சொல்லக்கூடாது அபரோக்ஷ அனுபூதியை பற்றி பாடம் நடந்துட்டுருக்கு இது அனுபவத்தில் இருக்கா இல்லையா நான் வேறு லாஜிக்கலாக சரிதான் சுவாமிஜி பிராக்டிக்கலான்னு சொல்லக்கூடாது லாஜிக்கலாகவும் இருக்குது ப்ராக்டிக்கலாகவும் இருக்குது அப்படி இருந்தால் தான் சரி வரும் நான் சொன்னேன் இல்லையா இந்த இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் சுவாமிஜி என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் நாட் லாஜிக்கல்னு விடுவாங்க முதல்ல லாஜிக்கல் அப்புறம் என்ன சொல்லுவாங்க லாஜிக்கலாக ஒத்துக்கிறேன்பாங்க லாஜிக்கல் ஆட் நாட் ப்ராக்டிக்கல்னு விடுவாங்க அப்புறம் என்ன லாஜிக்கல் ப்ராக்டிக்கல் ஒத்துக்கிறோம் ஆனால் எனக்கு இது ஒத்து இது லாஜிக்கலாகவும் இருக்குது ப்ராக்டிக்கலாகவும் இருக்குது ஆனால் ஐ ஆம் நாட் சூட்டபுள் ஃபார் தட்டுன்னா நான் இதுக்கு சூட்டபுளாக இல்லை இதுக்கு பொருத்தமாக இல்லை யாரோ ஒருத்தர் புண்ணியானந்த மனுஷாணாம் சஹசிரேஷு கஷ்டித் எததி यतति सिद्धजे, சித்தாநாம் கஷ்டின் மாம் वेत्ति தத்வா அப்படின்னு கீதையில் भगवान சொன்ன यारो யாரோ சில பேர் தான் ஆமா வாஸ்தவந்தான் நாஹம் தேகோ ஹியசிரூபா பிரம்மைவாஹம் சமசாந்த சச்சிதானந்த லட்சணா இந்த ஸ்லோகம் இந்த ஒரு வரியை மாத்திரம் நீங்கள் நாளைக்கு வரைக்கும் தியானம் பண்ணிகிட்டே இருக்கலாம் புரிஞ்சு பண்ணுங்க பிரம்மைவாகம் சமஷாந்தா सच्चिदानंद லக்ஷணகா नाहं देहो ஹெசத்ரூபா ஞானமித்யுச்சதே புதை இதுக்கு பேர்தான் ஞானம் ஞானம் என்றால் என்னன்னா நான் இருப்பற்ற நிலையற்ற உடல் அல்ல நான் எங்கும் நீக்கமர நிறைந்த நிறைந்துள்ள பரம்பொருளே நான் நான் எங்கும் சமமாக இருக்கிறேன் வேற்றுமைகள் அனைத்திலும் வியாபித்திருக்கிற ஒற்றுமையாக இருக்கிறேன் நான் யாண்டும் அமைதியானவனாக இருக்கிறேன் நான் இருப்பாக உணர்வாக பேரின்ப வடிவமாக இருக்கிறேன் பேர் இருப்பு பேர் உணர்வு பேர் இன்பம் பேர் இருப்பு பேர் புதுசாக சொல்லியிருக்கேன் இந்த வார்த்தை எனக்கே புதுசு பேர் இருப்பு நான் இருக்கிறேன் நாளைக்கு பார்க்கலாம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே வியோமவத்யாப்தேகாய தட்சிணாமூர்த்தஜே நமஹ ஐயனே எனதுள்ளேனின்று அனந்தஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி परापरमे ओम அன்பர்வாழி பராப்பமே ஓம் ஹரி ஓம் ஆதிகுநாமிக்கி